ஆன்மீக வாழ்க்கை என்று நமது வாழ்க்கையை அழைக்கின்றோம் பாரத தேசத்தில் வாழ்க்கை ஆன்மீகமயமானது அது பொருளைச் சார்ந்ததாக இருக்கட்டும் அது இன்பத்தை சார்ந்ததாக இருக்கட்டும் அது அறத்தை சார்ந்ததாக இருக்கட்டும் தாக இருந்தாலும் அது ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டது உலக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை என்ற வேற்றுமை பாரத தேசத்தில் கிடையாது ஆன்மீகத்தின் அடிப்படையில் தான் உலக வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நமது நாடு விளங்கி இருக்கிறது இன்னும் ஆங்காங்கே விளங்கிக் கொண்டுதான் இருக்கிறது ஆன்மீக வாழ்க்கை என்றால் என்ன இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் நாம் கற்க இருக்கின்ற இந்த நூலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆன்மீகம் என்று சொன்னால் தமிழ் சமஸ்கிருதத்துல ஆத்ம் என்று பெயர் ஆத்தீவனம் என்று சொல்லுவார்கள் ஆத்தியாத் நம்முடைய தர்ம சூத்திரங்களில் ஒன்று சொல்லுகிறது பிராமே முகூர்த்தே உத்தாய சிந்தையே ஆத்மஹிதம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து தனக்கு ஹிதமான விஷயத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் நாம் நினைக்கலான் எல்லாரும் அவன் அவனுக்கு ஹிதமாகத்தானே நினைத்து கொண்டிருக்கிறான் உலகமே அப்படித்தானே போய்கொண்டிருக்கிறது இதை என்ன புதிதாக சொல்லி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று நினைக்கக்கூடும் உண்மையிலேயே நமக்கு எது ஹிதம் என்பது நமக்கு சரியாக தெரியாது மனம் போன போக்கெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது நமக்கு ஹிதம் என்று அர்த்தம் அல்ல மனதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு கொடுத்துக்கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் சிந்திப்பதைத்தான் ஹிதமான சிந்தனை என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து தனக்கு ஹிதமான விஷயத்தை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நான் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்தால் உண்மையான அமைதியையும் சாந்தியையும் பெற முடியும் என்று எண்ணி அதற்கேற்ற முறையில் இயங்குவதுதான் ஆத்தியாத்மிகீவனம் ஆத்தியாத்மிக ஜீவனம் அதைத்தான் தமிழில் ஆன்மீக வாழ்க்கை ஆன்மீகம்னு போடுறோம் ஆனால் வந்து அதுலேயே ஒரு பெரிய சர்ச்சை உண்டாகியது தினமணி பேப்பரில் வந்தது ஆன்மீகமா ஆன்மீகமானு கடைசியில் எல்லோரும் சேர்ந்து தீர்ப்பளித்தார்கள் ஆன்மிகம் என்பதே சரி இது பெரிய விஷயம் இருந்தாலும் சொல் அது முக்கியமாக விசாரம் பண்ணி ஆத்விகம் என்பது சமஸ்கிருத சொல் அதை அப்படியே தமிழிலே மொழிபெயர்த்தால் தகாரம் நகாரமாகி விடுகிறது என்று சொல்லுகிறோம் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்முடைய சிற்றறிவை கொண்டு நாம் முயல முடியாது நம்முடைய அறிவு எல்லைக்கு உட்பட்டது வரையறைக்குட்பட்டது பல சமயத்தில் அது தன்னுடைய அபிப்பிராயங்களை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடியது ஆகவே ஏற்கனவே வாழ்ந்த பெரியோர்களுடைய கருத்துக்கள் மகான்களுடைய வாக்கியங்கள் இந்த கருத்துக்களின் அடிப்படையில் நம்முடைய சிற்றறிவை இணைத்துக் கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிற அதுக்குத்தான் சொல் எதும் இந்த சாஸ்திரம்ங்கிற பதத்துக்கு மிக உயர்ந்த கரு அர்த்தம் உண்டு பலருக்கு நான் சொல்லி இருக்கிறேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்லுவதால் குற்றம் ஒன்றும் இல்லை சாஸ்திரம் என்று சொன்னால் எது நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி நம்மை தீமைகளிலிருந்து துன்பங்களிலிருந்து காப்பாற்றுகிறதோ அந்த விஷயத்திற்கு சாஸ்திரம் என்று பெயர் அப்படின்னா டீச்ங்கிறது ஒரு ரூட் ஒரு வினையடி வேர் சொல்ன்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல வேர் சொல் அது வந்து ஷாஸ் சொன்ன கற்பித்தல் உபதேசித்தல் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அதை சொல்லி கொடுக்கிறவங்களுக்கு சொல்ற விஷயத்துக்கு சாஸ்திரம் தர்மசாஸ்தா ஞான சாஸ்தா அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் உபதேசம் பண்ணுகிறார் இதிலிருந்து வந்துதான் வந்துதான் வேதம் சொல்லுகிறது ஏதா வேதோபனம் உசவியம் ஏதாசனம் ஏதாது உபனிஷத்து இப்படி வேதங்களே சொல்லுகிறது கட்டளையிட்டு செயல்படுத்தி நம்மை நமக்கு நன்மையை கொடுக்கிறது நம்மை நம்மை காப்பாற்றுகிறது இந்த சம்சாரத்திலிருந்து காலையிலிருந்து இரவு வரை அனுபவிக்கின்ற பிராரப்தத்திலிருந்து நம்மை மீட்கிறது எனவே அதற்கு கிருஷ்ண சொல்லுகிறார் கீதையில் பிரமாணம் தேவஸ்தோஸ்திரி கர்ம கர்த்தி அர்ஜுனா எை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத நீ முடிவு பண்ணக்கூடாது உன் மனசு இன்னைக்கு உன்னும் நாளைக்கு இன்னொன்னு சொல்லும் உன் மனசு எல்லைக்கு உட்பட்டது ஆகினால தஸ்மாத் தே சாஸ்திரம் பிரமாணம் காரிய அகாரியே சாஸ்திரம் பிரமாணம் எது காரியம் எது அகாரியம் எதை தகுந்ததுகாதது என்கின்ற விஷயத்தில் பிரமாணம்னா என்ன அறிவை தரக்கூடிய கருவின்னு அர்த்தம் உனக்கு சாஸ்திரம் தான் இப்ப உனக்கு அறிவை தரும் நீ என்ன பண்ணணும் இம்ப்ளிசிட்லி கேள்வி கேட்காம உனக்கு நல்லது வேணும்னு சொன்ன உக்தம் சாஸ்திரத்தினுடைய விஷயத்தை தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் கர்ம கருத்தும் அர்ஹசி கர்ம கருத்தும் அதை செய்யறதுக்கு உனக்கு அப்பத்தான் தகுதி வருகிறது அயோக்கியத்தனம் இருக்கு நமக்கு அது வார்த்தை புரியல அயோக்கியத்தனம்னா என்ன அர்த்தம் எத்தனையோ விஷயம் எத்தனை நமக்கு தகுதி இன்மை இருக்கிறது யோக்கியானா அதுக்கு ஃபிட் பர்சன் அர்த்தம் சரியான இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் யோகியான ஃபிட் பர்சன் அயோக்கியான நான் அவன் வந்து நான் ஃபிட் அவன் அதுக்கு குவாலிஃபைடு இல்லைன்னு அர்த்தம் அதனால் யோகிய நாகணம்னு சொன்னால் நமக்கு தகுதி அந்த தகுதியோடு தான் என்ன சொல்கிறது நமக்கு தானாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லை அதனால கர்மாவை செய்கிறத்துக்கு சாஸ்திரத்தை தெரிஞ்சு செய்யணும் சொன்னாங்க அதனால தான் பூனல் போட்டாங்க பூனில் மூணு நூல் இருக்குது ஒன்று காய்க்கம் இன்னொன்று வாச்சிக்கம் இன்னொன்று மானசம் இந்த மூணு நூலையும் சேர்த்து ஒன்று முடிச்சு போடுவாங்க அந்த முடிச்ச ஜென்மாவில் அவுக்க முடியாது அதுக்கு பேரே பிரம்ம முடிச்சுன்னு பேர் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை அவுக்கவும் அவுக்கவும் முடியாது நீங்கள் வெட்டத்தான் முடியும் அது அர்த்தம் என்ன உடலையும் வாக்கையும் மனதையும் நான் சாஸ்திரத்தோடு பிரம்மத்தோடு பிரம்மன்னா வேதம்னு அர்த்தம் கீதையில பார்க்கிறோம் கர்ம பிரம்மோதவம் வித்தி செயல்களை வேதத்திலிருந்து தெரிந்து கொள்ளுங்கிறார் கிருஷ்ணர் அங்கே வேதம்ங்கிறதுக்கு பிரம்மங்கிற பதத்தை பிரயோகம் பண்றார் ஆகையினால பிரம்மத்தோட சேத்து கட்டி விடுறது வேதத்தோடு அப்படி கட்டினத்துக்கு பிறகு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் விதி நிஷேதங்கள்லாம் வந்துடும் அதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் வந்து இஷ்டத்துக்கு சாப்பிடலாம் இஷ்டத்துக்கு தூங்கலாம் இஷ்டத்துக்கு பேசலாம் கண்டதெல்லாம் நினைக்கலாம் காமாச்சாரா காமவாதக காமபக்ஷ காமாச்சாரம் எப்படி வேணாலும் இஷ்டத்துக்கு பிஹேவ் பண்ணலாம் பெரியவங்க இருக்கிற போது காலை நீட்டினேன் குழந்தையாக இருந்தால் அப்பாவாக இருந்தால் உதைக்கலாம் குழந்த தானே மூஞ்சிலாம் உதைக்கும் காலு காமாச்சாரா காமவாதக கண்டதெல்லாம் பேசும் அது இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து காமபக்ஷ கண்டதெல்லாம் எது வரைக்கும் இந்த பூனல் போடுற வரைக்கும் பூனல் போட்டாச்சுன்னா சொன்னபடி தான் நடக்கணும் அது சொல்லும் கேட்பாங்க உறுதி உறுதிமொழிலாம் கேட்பாங்க என்னப்பா மத்தியானம் தூங்காம இருப்பியா சரி சார் ஒழுங்கா படிப்பியா சரி சார் வேதத்தை ஒழுங்காக மறக்காமல் மனப்பாடமாக பண்ணுவியா சரி சார் நான் என்ன சொன்னாலும் ஒழுங்காக கேட்பேன்ல சரி சார் சர பாடம் பாடம்னா சரி சார் ஓகே சரி நான் பணிவாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு இதெல்லாம் கேப்பாங்க அப்போ ஓலத்தை வந்து ஒழுங்கா குடிக்கணும் இது பூணுல் போட்டு தான் வரணும்னு அர்த்தம் இல்லை அதெல்லாம் சிம்பாலிக் நமக்கெல்லாம் போடல அதனால நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லைன்னா அப்படியே அர்த்தம் இல்லை புரியறதுக்காக சொல்றேன் அப்போ கூனல் போட்டாலும் சரி பெண்களுக்கு தானி கட்டுற போது அந்த ரூல் வருது அதனால அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே பண்ணிட்டாங்க அது ஆண்களுக்கு பூணல் போடுற போது அந்த ரூல் வந்து இருக்கட்டும் எதுக்கு இதை சொல்லுகிறேன்னு சொன்னால் ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம வந்து நம்ம விருப்பு விருப்புப்படி வாழாமல் நம்ம சாஸ்திரம் சொன்னபடி வாழ்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து அதுக்காக தான் இதை அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க நல்ல திருஷ்டாந்தம் உன்னோட சுய அறிவை சாஸ்திரத்தோடு சேர்த்துட்டே ஆனால் நீ தூய்மையானவனாகி குற்றங்கள் செய்ய மாட்டாய் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு முதல்ல அர்த்தத்தை சொல்லிட்டேன் பிறகு ஸ்லோகத்தை சொல்கிறேன் உன்னுடைய அறிவை சாஸ்திரத்தோடு இணைத்து கொண்டு விட்டாயே ஆனால் நீ தூய்மை பெற்றவனாய் குற்றங்கள் புரிய மாட்டாய் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அவங்க ஒரு உதாரணம் வேற சொல்றாங்க என்ன உதாரணம் சொன்னது விளக்கு ஒளி போன்றது சுய அறிவு என்பது கண் போன்றது எங்கு இரண்டும் இணைகிறதோ அங்கு தூய்மை உருவாகி குற்றங்கள் நிகழ்வதில்லை சாஸ்திரம் விளக்கு ஒளி போன்றது சுய அறிவு கண் போன்றது எங்கு இரண்டும் இணைகிறதோ அங்கு தூய்மையானது உருவாகி குற்றங்களானது நிகழ்வதில்லை என்பது இந்த கருத்து எப்படி இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் நாம இப்போ நான் வந்து இந்த பேப்பரை படிக்கிறேன்னு சொன்னா இங்கே ரெண்டு விஷயம் வேண்டியிருக்கு வெளிச்சம் இருந்த படிக்க முடியும் வெளிச்சம் இருந்து கண் இல்லைன்னு வச்சுங்க படிக்க முடியாது கண் இருந்து வெளிச்சம் இல்லைன்னு வச்சுங்க படிக்க முடியாது கண்ணும் வேணும் வெளிச்சமும் ரெண்டுல ஒண்ணு இல்லைன்னாலும் காரியம் நிகழாது அது மாதிரி சாஸ்திரமும் வேணும் நம்முடைய சுயாரியும் வேணும் சாஸ்திரம் வந்து MORE PSYCHOLOGICAL, MORE சைக்கலாஜிக்கல் அதாவது மனோதத்துவ அடிப்படையிலும் நம்மால் கடைபிடிக்கக்கூடிய நிலையிலும் தான் அலாதியான உலகத்தை பத்தி பேசவே இல்லை நாம் அப்படி நினைச்சுக்கிறோம் அதெல்லாம் தட் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் அப்படின்லாம் சொல்றோம் நான் ஆனாலும் கூட அது அப்படி தெரிகிறது வாஸ்தவம் அப்படி பார்க்கிற போது எல்லாம் போக பிரதான ஜீவனத்தை பாக்குற போது இந்த யோக பிரதான ஜீவனம் ஒரு தனி டைப்பா தோன்றுகிறதே தவிர ஏதோ இந்த போகத்துக்கு விரோதி அல்ல இந்த யோகம் நம்ம அப்படி நினைச்சோன்றோம் போகத்துக்கு விரோதி அல்ல யோகம் போகத்தை ஒழுங்குபடுத்துவதே யோகமாகும் போகம்னா நீங்க தப்பா அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது போகம்னா உலக வாழ்க்கையை தர்மமாக அனுபவிக்கிறதுங்கிற அர்த்தத்தில் சொல்றோம் உலக வாழ்க்கை அனுபவிக்கிறதா வேற மீனிங் வச்சுக்கூடாது போகத்தை ஒழுங்குபடுத்துவதே யோகமாகும் வேறு என்று ஒரு சாரார் கருதுகின்றார்கள் அவர்கள் போக பிரதானத்தை அவ்வாறு நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் போகத்துக்கு மாறானவர்கள் அல்ல சாஸ்திரம் என்ன பண்ணுகிறது விளக்கொழி போன்று இருந்து மனிதனுக்கு ஏற்கனவே புத்தி இருக்கிறது அந்த புத்திக்கு பல்வேறு விஷயங்களை கொடுக்கிறது அதை கொடுத்தவுடன் அந்த புத்தி நன்றாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்திருக்கின்ற காரணத்தால் அதை நன்றாக அது உணர்ந்து அதை வழி அதன் அதன்படி நடக்க வேண்டும் என்கின்ற இச்சையும் உண்டாக வேண்டும் அதுதான் அடுத்த ப்ராப்ளம் எத்தையற்ற ஜான சக்திக்கு தத்திர திர கிரியாசக்தி இச்சாசக்தி இது வியாப்தி ஏவ நாஸ்தி எங்கெங்க அறிவு இருக்கோ அங்கங்க ஆசை இருக்குன்னு சொல்ல முடியாது நமக்கு நல்ல ஆன்மீக வாழ்க்கை வாழணும்னு தெரியும் ஆன்மீக வாழ்க்கையை பற்றி தெரிகிறது ஆசை அதிகமா இருக்கா சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் ஆசை வருதா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு அதுல ஆசை வருது சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் நமக்கு உண்மையான ஆசை அதில் வர்றதில்லை இங்கே ஒரு சுவாமிகிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவார் நான் வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரிஷிகேஷத்துக்கு வந்தேன் பார்த்தேன் அழகான கங்கா நதி கரை எங்கே பார்த்தாலும் சாது மகாத்மாக்கள் எப்பொழுது பார்த்தாலும் உயர்ந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க இனி அந்த பாழா போன ஊருக்கு போகிறதில்லன்னு பிளான் பண்ணிட்டேன் நான் இங்கேயே இருந்துட்டேங்கிறார் இருக்கார்வர் இருக்கார் அந்த பக்கம் போன சும்மா அவர் அவர் வார்த்தையை நான் கொஞ்சம் இதான் சொல்றேன் பாழா போன ஊருன்னு நீங்க பெருசாக நினைச்சீங்க நான் இந்த விஷயத்த ரொம்ப அதிகமாக முக்கியமாக நினைச்சுங்க ஒருவேளை நான் அப்படி பேசுனா அதை முக்கியமாக நினைச்சுக்காய்ங்க அதாவது அந்த ஊருக்கு நான் போக விரும்பல இங்கேயே நான் இருந்துட்டேங்கிறார் அவர் இந்த ரிஷிகேசத்துக்கு வந்தார் இதை அறிந்தார் அவருக்கு அதில் ஆசை உண்டாயிற்று செயல்பட்டார் செயல்பட்டார் இப்போ நான் உங்களெல்லாம் பயமுறுத்துல இங்கிருங்க சொல்லி அது புரிய வைக்கிறதுக்கு ஆசை தெரிஞ்சது ஆசை வந்துருதா என்ன வரமாட்டேங்க அதுவும் பெரும்பாலும் நல்ல விஷயத்துல ஆசை வர்றதே இல்லை அப்போ நம்ம இந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுடா போறாது அதில் நமக்கு ஒரு ஆசை வரணும் இச்சை வரணும் அடடா இந்த ஆஹா அழகா இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை எத்தது அக்ரே விஷம் பரிணாமே அமிர்தம் ஆரம்பத்தில் விஷம் மாதிரி இருக்கும் போக போக நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோமேனு ஆசை வரணுமே ஆசை வந்தாலும் போராது அந்த டீப் டிசையர் வரணும் சில ஆசை வந்து கிடச்சா பரவாயில்ல எத்தனையோ விஷயம் உலகத்தில் வரணும் அதில் ஒன்று மோட்சம்னா எத்தனையோ விஷயம் உலகத்தில் இருக்கு எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும் கொஞ்சம் மோட்சமும் கிடைச்சா பரவாயில்லைன்னு அப்படி கிடைக்கிற சாதாரண சமாச்சாரம் இல்லை அதுக்காக வேண்டி உழைக்கணும் நாம் பிரயத்தனம் பண்ணணும் அதனால் அது தெரிஞ்சா போறாது ஆசை ரொம்ப அதிகமாக உண்டாகணும் இந்த விஷயத்தில் அப்படி உண்டானாலும் போறாது அதுக்காக நாம் முழுமையான பிரயத்தனம் பண்ணணும் ஆகையினால பெரியவர்கள்லாம் அதை சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்தில் உன் அறிவை சேர்த்துக்கோஸ்திரத்தில் அறிவை சேர்த்துக்கள் தர்ஷனாத் தாபியம் நசயுக்தாபராதி இதுதான் அந்த ஸ்லோகம் ஜோதி பிரகாஷா தர்ஷனம் புத்திராத்மன தாபாம் நரசய யுக்தாபியாம் பிரயத்தாசன் ந அபராத்திய பிரயத்தான் நான் சுத்தமாகின்னு அர்த்தம் சாஸ்திரம் வந்து விடக்கொழி போன்றது புத்தி வந்து தரிசனம் கண்ணை போன்றது நரஹா தாபியாம் யுக்தாபியாம் நரஹா பிரயத்தாசன்னு அதை தூய்மை அடைந்தவனாய் ந அபராத்தியை குற்றங்களை செய்வதில்லை நமக்கு முதல்ல சாஸ்திரத்தில் நம்பிக்கையே வர்றதில்லை யாரோ என்னத்தையோ சொல்லி வச்சுட்டு போயிட்டா அதை வந்து என்னத்தையோ இவங்க உருட்டின்ட்டு இருக்காங்க அப்படி நினைக்கிறோம் நம்ம பகவான் அப்பே சொன்னார் இதனா இதை வந்து பக்தி இல்லாதவனுக்கும் தபஸ் இல்லாதவனுக்கும் சொல்லாதே ஏன்னா அவன் வந்து அது நம்பிக்கை இல்லாதவன்ட்டு போய் சொல்றதை விட உத்தமம் ஜடவல் லோக ஆச்சரணம் முட்டாள மாதிரி ஜடத்தை மாதிரி நடந்துகிறது நல்லதுன்னு விட்டாங்க அதனால பெரியவர்கள் எல்லாம் இந்த சாஸ்திரத்தின் துணை கொண்டே வாழ்ந்திருக்கிறார்கள் அது நமக்கு கைடு புக் அது நன்றாக நமக்கு வழிகாட்டி கொடுக்கிறது என்ன வழிகாட்டுகிறது அதை சுருக்கமாக சொல்லிட்டு இந்த நூலுக்கு நான் போக போகிறேன் அதுக்காகத்தான் இதை அந்த ஆரம்பத்தில் ஒரு முகவரம் மாதிரி ஏன்னா இது கடினமான ஒரு நூல் நான் எடுத்திருக்கிற இந்த நூல் அதுக்கு முதல்ல கொஞ்சம் கிரவுண்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த விஷயங்களை எல்லாம் நான் சொல்றேன் ஆன்மீக வாழ்க்கையை உபதேசிக்கின்ற சாஸ்திரங்கள் எல்லாம் முதலில் நீ பெரியோர்களுடைய சொற்களுக்கும் சாஸ்திர வார்த்தைகளுக்கும் நம்பிக்கை வை இது முதல் கருத்து நம்பினார் கடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள மதிஞர் தர்க்கவாதத்தை விட்டு வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களேங்கிற திருமூலர் வேத சிறப்புன்னு ஒரு பகுதி வேதத்தை காட்டிலும் சிறந்த புண்ணியமே இல்லப்பா வேதத்தில் நாம் ஓதுவதற்கும் அதை கடைப்பிடிப்பதற்கும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உட ஓதுவதற்கும் உணர்வதற்கும் உணர்ந்ததை கடைபிடிப்பதற்கும் அறமெல்லாம் உட மதிஞர் மதிஞர்னா யாரு விவேகி புத்திசாலி தர்க்கவாதத்தை விட்டு தர்க்கம்னா என்ன ரேஷனல் எல்லாம் கடவுள் இருக்காரா ஆத்மா உண்டா புண்ணியமாவது பாவமாவது சொர்க்கம் ஆவது நரகமாவது நெய்ய இங்கே ஹோமத்தில் விட்டால் அங்கே கிடைக்குமா அது கிடைக்குமா யார் சொன்னால் இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க அவங்களாம் தர்க்கவாதிகள் ரேஷனல் பீப்புள் அவங்க நினச்சின்னு இருக்காங்க புத்திசாலின்னு அவங்களுக்கும் சாஸ்திரத்துக்கு ரொம்ப நச்சுக்கே தசுகிட்ட எம தர்ம நைஷா தர்க்கேணம திராபனேயா தற்கேன மதிஹி நான் உன்னோட லாஜிக்க வச்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது உன்னுடைய புத்திய வச்சு சர்வஜனாக இருக்கக்கூடிய வேதத்தினுடைய கருத்துக்களை உன்னால எப்படி புரிஞ்சுக்க முடியாது தற்கேன மதிஹி நல்ல என்ன சொல்றேன் சுருக்கமா சொல்லி சாஸ்திரத்துல முதல்ல பரிபூர்ணமான ஸ்ரத்தை வேண்டும் ஸ்ரத்தா ஸ்ரத்தா நான் என்ன அர்த்தம் நம்பிக்கை காலையில் நான் ஸ்ரத்தையோடு இருப்பேனாக மதியம் நான் ஸ்ரத்தையோடு இருப்பேனாக மாலையில் நான் ஸ்ரத்தையோடு இருப்பேனாக இந்த உலகம் அனைத்தும் ஸ்ரத்தையோடு விளங்கட்டும் ஸ்ரத்தா விஸ்வம் இதம் ஜகது என்று ஸ்ரத்தாசூக்தம் சொல்லுகிறது அஸ்ரத்தம் நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையில எதுலையுமே முன்னேற்றம் கிடையாது வேதத்துல நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இரண்டும் அவசியம் அவனுக்கு வேதத்துல நம்பிக்கை இருக்கிறவனுக்கு பேர் தான் ஆஸ்திகன்னு பேர் நம்முடைய சாஸ்திரங்கள்லயும் அந்த சாஸ்திரங்கள்ல நம்பிக்கை இருந்தா சாஸ்திரம் சொல்ற ஈஸ்வரன் பேர்ல ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை வரப்போறது ஆகையினால சாஸ்திர விசுவாசத்தை தான் ஆஸ்திக்கர்கள் அதனால தான் தமிழில் போடுற போது ஆன்மீகவாதிகள் அப்படின்னு போடுறாங்க ஆஸ்திகர்கள் அஸ்தி ஈஸ்வரா ஈஸ்வரன் இருக்கிறான் புண்ணிய பாபம் புண்ணிய பாபே ஸ்தஹா விவசனம் புண்ண பாப்பே ஸ்தகா புண்ணியம் பாபம் இருக்கிறது இதில் எல்லாம் நம்பிக்கை அவனுக்கு இருக்கோ அவனுக்கு பேர் ஆஸ்திகன் ஆனால் இதை வேற எதை வச்சு நிரூபிக்க முடியாது ஆகம பிரமாண கம்யம் நாங்கள் தெரியவங்கள்லாம் ஆகமன்னாலும் வேதம் நமக்கு வேதம் வேறு ஆகமம் வேறேன்னு தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வேதன்னாலும் ஆகமனாலும் மதிஞர் தர்க்க விட்டு வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே இந்த ரேஷனல் இல்லாமல் புத்தி விவேகத்தை சரியான வகையில் யூஸ் பண்ணுறோம் எல்லாரும் எதை உண்மைங்கிறாங்களோ அதை கற்பனைங்கிறது வேதம் எல்லாரும் எதை கற்பனைங்கிறாங்களோ அதை உண்மைங்கிறது வேதம் பாருங்கள் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க இந்த உலகம் உண்மை உலக வாழ்க்கை உண்மை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இது வந்து வெறும் கல் கண் மாய வெறும் இல்யூஷன் உன்னுடைய பாடி மைண்டு நீ அனுபவிக்கிற ஆப்ஜெக்ட்ஸு இதெல்லாம் உனக்கு இன்னும் உண்மை மாதிரி தோணுது இதெல்லாம் இல்யூஷன் ஒரு மாய தோற்றம்னு சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது கடவுள் ஒருவரே உண்மையானவர் ஆத்மா சத்தியம் கிஞ்சனிதம் சர்வம் மஸ்தானி சர்வூதானி நச்ச மஸ்தானி பூதானி ஆகையினால கடவுள் ஒருத்தரை தவிர பாக்கி எதுவும் உண்மை இல்லைன்னு சாஸ்திரம் சொல்கிறது ஆனா கடவுள் வேலை மனிதனுக்கு நம்பிக்கை வர்றது இல்லை எத எதுல எது உண்மையோ அதுல நம்பிக்கை இல்லை எது பொய்யோ அதை நம்பின் இருக்கான் ஆனா சரி அதுல இன்னொரு விசேஷம் இவன் நம்புறதுல வசூல இருந்து இவனுக்கு இன்பமே வரல நம்ப முடியாத பொருளை நம்பினா இன்பம் வருகிறது நம்ப கூடிய பொருளை நம்பினா துன்பம் வருகிறது நம்பக்கூடிய பொருள் அதாவது சாதாரண மனசுல நம்ப கூடிய பொருளை நம்பாம இருந்தோம்னா துன்பம் நீங்குகிறது நம்பாம இருக்க நம்ப நம்பறதுக்கு முடியாத பொருள் ஆனா நம்பிக்கை வச்சா இன்பம் வருகிறது அதுதான் விசேஷம் ஆகையினால எதற்கு இந்த பீடியை போடுறேன்னு சொன்னா சாஸ்திரத்தை நம்ம பெரியவங்க சொன்ன வாக்கியங்களை இது போன்ற நல்ல நூல்கள் இல்லை நமக்கு பரிபூர்ணமான ஸ்ரத்த பரிபூர்ணமான ஸ்ரத்தை வேணும் ஸ்ரத்தானா நிறைய பேர் ஈடுபாடுன்னு இன்டர்ப்ரெட் பண்ணுறாங்க ஈடுபாடுங்கிறது ஒரு மீனிங் அது வந்து முக்கியமான அர்த்தம் இல்லை ஸ்ரத்தாங்கிற வார்த்தைக்கு சாஸ்திரங்களில் உள்ளார்ந்த நம்பிக்கை என்றுதான் பொருள் அதில் ஃபெய்த் என்ன சொன்னாலும் சரி அதனாலதான் பிரார்த்தனை பண்ணுறான் பிரம்மச்சாரி எனக்கு ஸ்ரத்தை வேணும் ஸ்ரத்தை வேணும் வேணும்னு சொன்னாலே தெரியுது இல்லை வராதுன்னு வேணுங்கிற போது தெரியுதுல பகவான் சொல்றாரு ஸ்ரத்தாவான் லபத்தை ஜான்கிறார் இருக்கிறவனுக்குத்தான் ஜானம் வருங்கிறார் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம்னு ஒரு சாப்டர் ஈத்தையில தாமசிர ராஜசஸ்ர்தை என்ன என்ன சாத்விக்ரத்தை என்ன என்னன்னு சொல்லியே ஒரு சாப்டர் ஸ்ரத்தா மயோயம் புருஷா யோய் சயேவச இந்த மனிதன் எவன் ஸ்ரத்தா மயமாக இருக்கிறானோ அவன் சாத்விகிறார் இருக்கட்டும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியாது ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியும் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சும் புரியாமலும் இருக்கும் இந்த மூணு இருக்கும் நமக்கு இருந்தாலும் நமக்கு இப்ப புரிஞ்சிருக்கிறது காலப்போக்கில் புரியாம இருக்கிறதும் அப்படின்னு நினைக்கணும் அது மாத்திரம் இல்ல நம்ம பெரியவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு அவங்களுக்கு அனுபவம் இருக்கு தெரிஞ்சுக்கிறது கால்பகுதி அப்புறம் வந்து அனுபவத்தினால கால்பகுதினு சொல்லியிருக்கு ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் சிஷ்யஸ்வ மேதையா பாதம் சிரமச்சாரிபியா பாதம் காலக்ரமேணச்சா குருவினிடம் இருந்து கால்பகுதி கால்பகுதி சில நியூஸ் அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறது கால்பகுதி அப்புறம் காலப்போக்குலையே நமக்கு சில இதெல்லாம் போய் முதல்ல எதெல்லாம் நாம வந்து கூடாது வேண்டாம்னு நினைச்சோமோ இப்பவே நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் பெரியவங்க வச்சது சரிதான் நமக்கு ஏதோ புத்தி சரி நாம் ஏதோ நம்மளுக்கு தான் தெரியும்னு நினச்சி அப்படி இப்படிலாம் பண்ணினோம் இப்போ தெரியுது அவங்க சொல்கிறத அப்போ கேட்டிருந்தா நல்லதுன்னு இப்போ புரியுது இதே கதை தான் நம்ம பையன் நமக்கு நடக்குது அவன் என்ன சொல் அவனு என்ன சொல்கிறான் அவனை அதை ஒத்துக்க போகிறானா என்ன நான் தான் எனக்கு விவரம் இல்லாமல் நடந்துட்டேன் நீ கொஞ்சம் விவரமாக இருப்பா என்ன நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாதுங்கிற எண்ணத்தில் சொல்கிறேன் அதனால கொஞ்சம் நான் சொல்கிறத கேடாமே நீ புரிஞ்சுக்கிட்டேயில் கொஞ்ச நாள் கழிச்சு அது மாதிரி நானும் புரிஞ்சுக்குவேன் நான் போகிற போக்கில் விடுங்க சொல்கிறான் கொஞ்சம் கழிச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல அதே மாதிரி என்னையும் விட்டுறேன் ஃப்ரீயாக பாருங்களேன் இப்படியே ஒருத்தர் கூட நல்லது ஃபாலோ பண்ண முடியல ஒரு விசித்திரம்தான் இது அகட்டிதா கட்டனா பட்டியசி மாயான் மாதிரி புரிஞ்சிக்க முடியாமல் இப்படிலாம் போயிட்டு இருக்கும் இருக்கட்டும் நாம் முதல்ல சொல்ல விரும்புற கருத்து இதுதான் ஆன்மீக வாழ்க்கையில் நம்முடைய மத நூல்களில் நமக்கு பரிபூரணமான நம்பிக்கை தேவை புரிந்த நமக்கு விளங்கி விட்டன அது ஞானமாகிவிட்டது அதில் நம்பிக்கை வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனால் அறிவாகி மாறிவிட்டது புரியாத பகுதிகள் பல இருக்கும் அதில் நமக்கு நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை எப்பவுமே இருக்கணும் அதுக்குத்தான் அந்த பூணல் போட்டதுக்கு அப்புறம் நாலாவது நாள் ஒரு பூஜை உண்டு அதுக்கு பேர் தண்டி நீர்ன்னு சொல்லுவாங்க பிராமணர்கள்லாம் அது ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து வச்சு ஒரு கும்பம் வச்சு அதில் வந்து பூஜை பண்ணுவாங்க அந்த அதில் அந்த தேவதைக்கு பேர் பிரணவ ஸ்ரத்தா மேதா பூ அப்படின்னு பேர் அந்த தேவதைக்கு அது ஓங்காரம் அப்புறம் வந்து ஸ்ரத்தா மேதா அந்த ஸ்ரத்தான்னு சொன்னால் அந்த தேவதையை நம்பிக்கை கடவுளே எனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் பெரியவங்கள்லாம் ஆசிர்வாதம் பண்ணுவாங்க நீ வந்து அறநூல்களிலும் பெரியோர்களுடைய சொற்களிலும் நல்ல நம்பிக்கையோடு வாழ்வாயாக பிளெஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்ரத்தை இருந்தால் தான் மேதை வளரும் மேதைன்னா என்ன அர்த்தம் கிரகிக்கிற பவர் அதை ரீடெயின் பண்ணுறது கிராஸ்பிங் அண்ட் ரீடெய்னிங் அதனால் கிரகணசக்தி தாரணா சக்தி அதை கிரகிக்கிறது கிரகிச்சதை மனசில் வச்சிக்கிறது இந்த ரெண்டும் புட்டு கதர் இஸ் கால்டு மேதாசக்தி அது ரெண்டும் சேத்து மேதா சக்தின்னு சொல்கிறான் ஸ்ரத்த இருக்கணும் மேதை வேணும்னு சொல்லி அந்த பையன் பிரார்த்தனை பண்ணுறான் ஒரு குருகுல வாசி அவன் ப்ரே பண்ணுறான் என்ன ஒரு அழகான கல்ச்சர் பாரு அப்போ ஸ்ரத்த வேணும் ஸ்ரத்தப்பறம் நாம் சாஸ்திரத்தை படிக்கிறோம் விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் கஷடரை கற்கன்னார் வள்ளுவர் கற்பவை கற்கன்னார் ஒரு த்ரூண்டு குரலை மிளகா ஊசி மொளகா மாதிரி த்ரூண்டு குரலை வச்சு இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லிட்டார் கற்பவை கற்க எதை படிக்கணுமோ அதை படி அப்பவே தெரிஞ்சிருக்கு அப்பவே இந்த மோசமான மேகசின் இருந்திருக்குமோ தெரியல கற்பவை கற்க சரி கற்பவை கற்கனா சும்மா பேருக்கு அத்வைத மிரந்தம் லக்ஷ்மி தரகவிட்டுறது கிடாச்சகிராச்சாந்தன்மோகா நமகான் சும்மா படிச்சுட்டா போருமான்னா கஷடு அறக்கற்க அதை ஐயன் திரிபர கற்க அதை வந்து சந்தேகம் இருக்கக்கூடாது விபரீதம் இல்லாமல் புரிஞ்சுக்கும் அப்புறம் என்ன அதற்குத்தக விற்கப்படாது கோயம்புத்தூர்ல இந்த மேட்டுப்பாளைய ரோட்டில் ஒரு பழைய பேப்பர் கடை வாசலில் எழுதியிருந்தோம் என்ன எழுதியிருந்தோம்னா கற்க கஷடரை கற்பவை கற்றவின் விற்க எடைக்குத்தக அது மாதிரி நாமளும் படிச்சு முடிச்ச உடனே இந்த லக்ஷ்மி இதர கவியை நம்ம பழைய பேப்பர் இந்த அத்வைத மகளை பழைய பேப்பர் குரூப்ல போட்டுட்டோம் ஏன்னா எடைக்குத்தக விற்கிறேன் சாஸ்திரத்தை வந்து படிக்க வேண்டியது நல்ல நூல்களை தான் படிக்கணும் நல்ல நூல்களையும் ஆழமா படிக்கணும் என்ன சொல்றது நல்ல வைடா இருக்கணும் அந்த நாலெட் நல்லா இருக்கணும் நன்ற ஆழமாக படிக்கணும் சூக்மமா புரிஞ்சுக்கணும் திருஷ்யத்தே தூ அக்ரியா புத்தியா சூக்மயா சூக்ம தரிசி என்று சொல்லுகிறது கட்டோபனேஷன் அதத்தான் பெரிய நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு சொன்னாங்க அதனால நம்பிக்கை வச்சு ஒழுங்கா சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை வந்து அனுஷ்டானம் பண்ணணும் இத வந்து அழகா ஒரு சுவாமி சொல்றார் ஞானானந்த பாரதினு ஒரு சுவாமி சொல்கிறார் ஆஸ்தி திருட மூலமேவ மனுஜம்பயத்வாதித கமாச்சேயாச்சமி நைராசியமே வாதி தமன்விட்சன் ஒரு டெக்ஸ்ட் அதில் அஞ்சாவது ஷ்லோக்கொதல்ல மனுஜ மனு வரந்த மனிதந ஆஸ்திகம் திருட மூலமேவ ஆதிதா சம்பாதையூஸ்டு முத முதல்ல நீ வேதத்தில் சாஸ்திரத்தில் பரிபூர்ண நம்பிக்கையை உருவாக்கிக்கொள் நம்பிக்கை வச்சு படிக்க போகிறோம் நம்பிக்கை வச்சு சும்மா இருக்க போகிறோம் நம்பிக்கை வச்சு படிக்க போகிறோம் படித்ததுக்கு பிறகு என்ன சொல்வார் கருமாச்சாரு அதில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மங்களை எல்லாம் முறையாக செய் மனோதத்துவம் வேலை செய்கிறது அழகாக வேலை செய்கிறது மனிதனுக்கு இயல்பாகவே பொருளிலும் இன்பத்திலும் தான் நாட்டம் மனிதனுக்கு இயல்பாகவே பொருளிலும் இன்பத்திலும் தான் நாட்டம் ஸ்வாவம் நேச்சர் ஸ்பான்டேனியஸ் எல்லாேருக்கும் பணம் வேணும்னு ஆசையாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் வசதியாக இருக்கணும் இப்போ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தா கேம்பில் வந்து அழகான சௌகரியமான ரூம் எல்லாம் இருக்குது இல்லையா அப்போ இதெல்லாம் இருந்தால் கீசர் இருக்குது வாட்டர் இருக்குது எல்லாம் இருக்குது ஆஹாப்பா சரி அப்போ நமக்கு ஒரு இப்போ பணம் இருந்தால் தானே எல்லாம் பணம் வேணும் அடுத்தது வசதி இதுதான் மனுஷன் முதல்ல கம்ஃபர்ட் மணி அண்ட் கம்ஃபர்ட் இதெல்லாம் மனுஷன் வந்து முதல்ல எதிர்பார்க்கலாம் அது நேச்சர் அதை அவாய்ட் பண்ண முடியாது ஆனால் இயல்பாக இருந்தாலும் கூட அதை சாஸ்திரம் அழகாக அதை ஒத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே பேசி நீ இதை பண்ணால் உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் ஆரம்பத்தில் அப்படி தானே நம்ம ஜோசியர் சொல்லிகிட்டே இருக்கார் அதனால் அது கிடைக்கும் இது கிடைக்கும் அது பண்ணுங்க இது கட்டணுங்க அப்படியே சொல்லிகிட்டு இருக்கார் ஆனால் அதனுடைய நோக்கம் என்னென்னா அவனை ஒழுங்குபடுத்துகிறதான் நோக்கம் அதற்காக வேண்டி அவங்களுக்கு உனக்கு அர்த்தம் கிடைக்கும் காமம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் சொல்லுகிறது வேதம் ஆனால் அதுக்கு முன்னாடி சில சட்டத்திட்டங்களை போட்டுரு இதெல்லாம் செஞ்சாத்தான் நீ அது செய்யறதுக்கு உனக்கு தகுதி வேதம் வந்து ரொம்ப மனோ தத்துவம் அதே சமயம் ஆழ வசத்தத்துக்கு சில வழியும் வைத்து கொண்டிருக்கு நீ தினந்தோறும் மூணு நேரம் ப்ரே பண்ணணும் அதை நிறுத்தக்கூடாது பிரேயர் கண்டிப்பாக பண்ணியாகணும் நித்திய கர்மத்தை பண்ணணும் அப்புறம் குழந்த பிறந்தால் சில சடங்கு பண்ணியாகணும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சில சடங்கு பண்ணணும் குழந்த பிறந்தால் சில சடங்கு பண்ணணும் கல்யாணம்னா சில சடங்கு பண்ணணும் அதுக்கு பிறகு ஒரு சம காலத்துலேயும் இறந்து போனாலும் சில சடங்கு எல்லாம் பண்ணியாகணும் இப்படி நாற்பது சம்ஸ்காரங்களையெல்லாம் சொல்லி நிறைய சம்ஸ்காரங்களெல்லாம் சொல்லி இதெல்லாம் நீ செஞ்சாத்தான் உனக்கு பணத்துக்காகவும் இன்பத்துக்காகவும் சில கர்மங்களை நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படி சொல்லுகிறது எப்படி உண்மையிலேயே இந்த அம்மாவுக்கு வந்து இந்த வந்து அவன் வந்து அம்மா வந்து முதல்ல வெல்லம் கொடுக்குறான் மருந்து கையில் வச்சுட்டுருக்கான் அந்த வெள்ளத்துக்குள்ளே மருந்து வச்சு கொடுத்து அம்மா அப்படித்தானே பண்ணுறா குழந்தைக்கு அது மாதிரி இந்த ஸ்ருதி ஜனனி மாத்து பித்திரு சஹசிரேபியோப்பி ஹிதைஷினா வேதா மாத்து பித்ரு சஹசிரேபியோப்பி ஹிதைஷினாங்கிற சங்கராஜர் ஆயிரக்கணக்கான அம்மா அப்பாவை காட்டிலும் நமக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கற வேதம் கட்டோபுரிஷத்துல நத்தத்திர சூரியோபாதி மந்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணுகிற பொழுது சங்கராச்சாரியர் சொல்லுகிறார் அதாவது மாத பித்ரு சஹசிரேத்யோபி ஹிதைஷினா வேதேன உபதிஷ்டம் ஆத்மீகத்துவம் சாந்த தர்பைகி என்ன அர்த்தம்னா ஆயிரக்கணக்கான அம்மா அப்பாவை காட்டிலும் நமக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்குற வேதத்தினால சொல்லி கொடுத்த ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுங்கிற கருத்தை ஆணவ அகங்காரம் அடங்கி எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அழகான வார்த்தை வெள்ள கட்டிக்குள்ளோ அது மாதிரி இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது நீ இந்த ஹோமம் பண்ணா உனக்கு அது கிடைக்கும் அது கிடைக்கும் தனம் கிடைக்கும் தானியம் கிடைக்கும் பசு கிடைக்கும் பகுப்புத்ரா லாபம் கிடைக்கும் சத சம்பத்சரம் கிடைக்கும் நூறு வயசு கிடைக்கும் தீர்க்கம் ஆயுசு கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி பண்ணி அந்த நடுவில் இந்த புண்ணியத்தை செய்கிறதுக்காக சிலதெல்லாம் வச்சுருது பஞ்ச மகா பண்ணினா தான் இதெல்லாம் பண்ணலாம் பஞ்ச மகா யஜ்யம் பண்ணாமல் இதை பண்ணினேன் பண்ணாது வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் வச்சு வச்சு அழகாக அவனை பக்குவம் பண்ணி நாளாக நாளாக அவனுக்கு இந்த ஒழுங்காக வாழ்கிறதுனால இந்த புண்ணியம் இருக்கிறதுனால அவனையும் அறியாமல் அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும் சேச்சா அல்பமான விஷயத்துக்காக போய் நம்ம கேட்டு சுவாமிகிட்ட போய் இந்த ரூம் ஷிப்ட் பண்றது போய் ஒரு பெரிய விஷயமா வச்சுருக்கோமே எப்ப புரிய நாளைக்கு அப்புறம் புரியுது இருபத்தஞ்சு கேம்க்கு அப்புறம் புரியுறது சுவாமிஜி நான் இந்தியெல்லாம் கேட்டேன் இப்பெல்லாம் அதை பத்திலாம் கேக்கறது இல்ல ரொம்ப வருஷம் ரெண்டு ரொம்ப வருஷம் கேம்புக்கு போய் அந்த புண்ணியம் வேலை செஞ்சு செஞ்சு அவர் கெப்பாசிட்டி வந்துடுச்சு அது மாதிரி இந்த கர்மாவெல்லாம் செய்ய செய்ய செய்ய என்ன ஆகுறதுன்னா மனசுக்கு ஒரு பக்குவம் வந்து போய் கடவுள்கிட்ட போய் பகவான்கிட்ட போய் அழிஞ்சு போகிற வஸ்துவியாக கேட்கறது இந்த தனம் தானியம் புத்திரன் மித்ரன் இதை போய் கேட்குறது அனித்யம் அசுகம் லோகம் இதை போய் கேட்பேன் நான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் தெரியிறது இதிலெல்லாம் நமக்கு இந்த வீட்டை சரி பண்ணி நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது ஒய்ஃபையோ ஹஸ்பண்டையோ சரி சரி பண்ணி நாம் நிம்மதியாக இருக்க முடியாது இந்த எல்லா குழந்தைகளையும் சரியை பண்ணி நாம் நிம்மதியாக இருக்க முடியாது கவர்மெண்ட்டு சரியாகி நம்ம நிம்மதியாக இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது எது சரியாக இருந்தாலும் சரியாகட்டாலும் அது வந்து சரியானாலும் ஒரு நாளைக்கு இன்னொன்று தகராறு பண்ணும் ஆகையினால பகவானே எனக்கு அதெல்லாம் வேண்டாம் இரு அதாவது விவகாரத்துக்கு இருக்கட்டும் நான் இன்னும் அதை விட்டுட்டு ஓடி போயிட முடியாது இருக்கட்டும் ஆனால் அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இது எனக்கு வெஸ்டர்ன் கிளாசெட்டு வேணும் ரொம்ப சின்ன உங்களுக்கு உந்துடும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும்னா போயிடும் நித்திய நித்திய விசாரணே ஸ்வதி தத்துவம் சமன்விச்ச தூ அப்புறம் கொஞ்சம் பக்குவம் வந்த உடனே என்ன தோணுமா இனிமே நமக்கு காமிய கர்மமே வேண்டாம் காமிய கர்மம் வேதம் சொன்னதுடைய நோக்கம் என்ன தெரியுமா அவனுக்கு புரியட்டும் நித்திய நைமித்த கர்மத்தை சொல்லி காமிய கர்மத்தையும் சொன்னோமான காலப்போக்கில் அவன் காமிய கர்மத்துக்கு ஆசை வச்சு நித்திய கர்மத்தை பண்ணுவான் அப்புறம் போனால் அவனுக்கே தானாக புரியும் வேண்டான்னு சொல்லிடுவான் வேண்டான்னு சொல்லி நித்திய கர்மத்தை மாத்திரம் ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணினா அதுக்கு பேர் தான் கர்ம நித்திய நைமித்திக கர்மத்தை ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு செய்வோமேயானால் அது என்னாகும்னா இந்த உலக பலங்களை தரத்துக்கு பதிலாக மனசை பக்குவப்படுத்த ஆரம்பிச்சிடும் கிருஷ்ணர் கீதையில் மாதிரி நேஹாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்யத்தை சொல்பமபிய தர்மஸ திராயத்தே மகதோ பயாத் நீ இந்த விஷயத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் கூட போகும்பா இந்த கர்ம அஸ்ய தர்மஸ கர்மயோகம்னு அர்த்தம் அஸ்ய தர்மஸ் இந்த கர்மயோகத்தை சிறிதளவு கடைபிடித்தாலும் கூட உன்னை பெரும் சம்சாரத்திலிருந்து அது காப்பாற்றி விடும் ஆனால் கர்மத்தை நீ எவ்வளவு பெரிசாக செய்தாலும் அது மீண்டும் மீண்டும் பெரும் பயத்திலேயே உன்னை ஆழ்த்தும்னு இன்டெரக்டா மீனிங் அதுக்கு அது அர்த்தம் என்ன அஸ்ய தர்மஸ்பி நீ கர்ம யோகத்தை சிறிதளவு கடைபிடித்தாலும் உன்னை அது சம்சாரத்திலிருந்து கரையேற்றிவிடும் ஆனால் கர்மத்தை நீ எவ்வளவு அதிகமாக செய்தாலும் அது உன்னை சம்சாரத்திலிருந்து கரையேற்றவே செய்யாது இதெல்லாம் செல்ஃபை பேஸ் பண்ணது என் மைண்டில் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் பீசஸ் ஆஃப் மைண்டா இருக்கே அதை பீஸ் ஆஃப் பீஸ் ஆஃப் மைண்ட் ஆக்கணும்னு சொன்னா அத வந்து நல்ல சாந்தியான மனசாக்கணும்னு சொன்ன கர்மத்தை அதிகமா செய்யறது தப்பு கிடையாது கர்மத்தை அதிகமா செய்யறதுனால எனக்கு சந்தோஷம் நினைச்சு முடியாது கர்மத்தை கர்ம யோகமா கொஞ்சம் பண்ணினாலும் அதுக்கு பெரிய பிரயோஜனம் இருக்கு கர்ம யோகம்னா என்ன அர்த்தம் நமக்கு கட்டளை எடுக்க ஸ்வதர்மம் அதாக நித்திய கர்மங்கள் அந்த சோசியல் நம்ம சமுதாயத்தில் அங்கம் வகிக்கின்ற அந்த மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் சமுதாயத்திற்குரிய கடமைகள் வர்ண என்று அழைக்கப்படுகின்றன கிருஷ்ணர் சொல்லுகிறார் ஸ்வேஸ்வே கர்மணி அபிரத சம் சித்திம் லபத்தே நரகா ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவா அவரவர்களுடைய செயலில் அவரவர்கள் விருப்பம் கொண்டு இறைவனுக்கு அதை வழிபாடாக செய்வார்களேயானால் அவர்கள் உயர்ந்த பலனை பெறுகிறார்கள் சம் சித்தி லபத்தே நரகா தம் அபியர்ச்சிய தங்களுடைய கடமைகளால் அந்த இறைவனை வழிபட்டு சித்திம் விந்ததி மாணவா மனிதனானவன் சித்தியை அடைகிறான் அதனால் முதல்ல செய்ய வேண்டியது கர்ம அப்புறம் பக்குவம் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக IT WILL BECOMES கர்ம யோகா அதுவே என்ன ஆகிடும் கர்ம யோகமாக மாறிடும் அது அது வேற செய்யும் அந்த சாஸ்திரத்தில் இருக்கிற நம்பிக்கை அதனால நம்ம செய்கிற கடமைகள் அது என்ன ஆகும்னு சொன்னால் காலப்போக்கில் நம்மளை அதை பக்குவப்படுத்தி கர்ம யோகத்தை கூட்டிகிட்டு கர்மயோகத்தை நன்றாக செய்ய செய்ய நமக்கு மனசுல இந்த விருப்பு வெறுப்புங்கிற ஒரு அழுக்கு அகன்று போயிடும் விருப்பு வெறுப்புங்கிற அசுத்தம் இந்த விருப்பு வெறுப்பு தான் எல்லாத்துக்கும் மூலமானது காம ஏஷ குரோத ஏஷா ரஜோகுண சமுதவ மகா அசன மகா ஏனம் இக வைரினம் வித்திங்கிறார் பகவான் இது வந்து பெரிய எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியது மகாபாபத்தை செய்யக்கூடியது இதை இதை வந்து முதல்ல வாழ்க்கையில பெரிய சத்ருவான்னு நினைச்சுக்கும் நமக்குன்னு பிடிச்சவங்களா இருக்காங்க நமக்குன்னு பிடிச்சவங்களாம் இருக்காங்க நமக்குன்னு பிடிக்காதவங்களா இருக்காங்க அப்ப இந்த பிடிச்சது பிடிக்காதது அதாவது விவகாரத்துல தர்மமா நடக்கிறதுங்கிறது வேற மனசுக்குள்ள நமக்கு ராகத்வேஷம் இருக்குமானால் அது நமக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துடும் அதனால்தான் தாய்மான் அவர் சொன்னார் வேண்டா விருப்பம் விருப்பம் அந்த வில்லங்கத்தாலே ஜனனம் விளையும்னர் நீ அந்த விருப்ப விருப்பு வச்சிருந்தியானால் மறுபடியும் பிறந்து இப்படி அவஸ்தப்படணும் இப்படி ஒரு கவர்மெண்ட்டு இப்படி ஒரு வியாபாரம் அதில் ஒரு இப்படி காம்படிஷன் இவ்வளோ அவஸ்தெல்லாம் நீ பழம் பரணும் திரும்பவும் வேணுமா உனக்கு ஜென்மா பிறவி வேணுமா அவஸ்தப்படணும்னு ஆசைப்படுறிய அது வேண்டான்னு நினச்சி விருப்பு விருப்ப விடு விருப்பு விருப்பு இறைவனுக்கே வேண்டுதல் வேண்டாம இலான்னு பேர் ஆகையினால நமக்கு இந்த கர்ம செய்ய செய்ய மனசுல என்ன ஆகும்னா நம்மள அறியாமையே நமக்கு விருப்ப விருப்புகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியும் பகவானுடைய பிளஸ்ஸிங்கனால பெரியவனுடைய ஆசீர்வாதத்தினால குரு கிருப்பையினால சாஸ்திரத்து கிருப்பையினால நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ராகத்வேஷங்கள் குறையறத நாமளே ஃபீல் பண்ணலாம் இன்னொருத்திட்ட போய் நான் விருப்பிறப்பு இல்லாம இருக்கேன் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல சுவாமிஜி சொல்லுங்க நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க என் மனசே எனக்கு தெரிய மாட்டேங்கிறது இன்னொருத்தன எப்படி தெரிஞ்சுக்கிறது அவசியமும் இல்லை முடியவும் முடியாது தேவையும் நமக்கே தெரியும் கிருஷ்ணரே கீதையில சொல்றார் ஆறு ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரண முச்சியத்தே அர்ஜுனாரு ஆறுஷோஹோ முனேகே வாழ்க்கையில் முதலில் நல்ல ஆன்மீகத்தில் முன்னேற விரும்புகின்றவனுக்கு கர்மம் சாதனமாக அமைகிறது பிறகு கர்மத்தை நன்கு நிறைவேற்றிய பிறகு அது அமைதி பெறுதல் இரண்டாவது சாதனமாகிறது அமைதினா என்ன அர்த்தம் தியானம்னு அந்த இடத்துல சமஹ்காரணம் உச்சியத்தேன்னா அந்த இடத்துல சமஹா ஈஸ்வல் டு மெடிடேஷன் தியானம் யோகாரூட் தசைவ சமஹ்காரணம் தியானம் பண்ணணும் அடுத்ததுதான் உபாசனைன்னு பேர் இந்த கர்ம யோகத்தை நல்லா பிறகு நம்மளால இங்க இப்படி உட்கார முடியும் அரை மணி நேரம் தியானம் சொல்லிக் கொடுத்தா கையை காலை மாற்றாம காலை மாற்றாம பொறுமையா தூங்காம ரெண்டு இருக்கேன் என்ன நான் பாட்டு செல்லி போயிடுவாங்க போயிடும் மெட்ராஸ் முதலாம் சுத்திட்டு அடிச்சுட்டு வந்துடும் இங்க வந்து நான் வந்து ஓம் சாந்தி தியானம் உட்காந்து தூங்கிறது இல்லாட்டி உக்காந்து அலையிறது அப்படி ஆகிடும் ஆனால் கர்ம யோகம் ஒழுங்காக பண்ணினா அத்தனை ஒழுங்காக நமக்கு சரியாக பண்ண முடியும் அதனால தான் தியானத்துக்கு முதல் சாதனமே கர்மயோகம் கர்மயோகம் பண்ணணும்னா முதல்ல கர்மாவெல்லாம் பண்ணினா தான் கர்ம யோகத்துக்கே தகுதி வரும் புத்தி போகும் ஆக கர்ம பிறகு கர்ம அதான் ஸ்ரத்தா நம்பிக்கை ஸ்ரத்தா கர்ம ஸ்ரத்தா கர்ம அனுஷ்டானம் கர்ம யோக அனுஷ்டானம் அடுத்தது சகுண பிரம்ம உபாசனா சகுண பிரம்ம உபாச நமக்கு இஷ்டமான தெய்வத்தை மனசில் வச்சு தியானம் பண்றது அதுலேயும் ரெண்டு விதம் இருக்கு அதை ஒரு வடிவமா தியானம் பண்ணலாம் அதை விஸ்வரூபமாகவும் தியானம் பண்ணலாம் அதுலேயும் ரெண்டு படிகள் இருக்கு ஆக ச ஏகரூப தியானம் அநேக ரூப தியானம் இஷ்ட தேவதா தியானம் ஆர் விஸ்வரூப தியானம் இப்படியெல்லாம் பண்ண பண்ண மனசு என்னாகும் அந்த விருப்பு விருப்பு போச்சு இல்லையா அப்போ அது மனசு சுத்தமாயிடுதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இந்த உபாசனை பண்ண பண்ண இந்த விக்ஷேபங்கள்லாம் குறைஞ்சிடும் ஒருவேளை நம்ம கட்டுப்பட்டு இப்படிலாம் உட்கார்ந்து இருந்தா கூட தெரியாத ஈடுபட்டுட்டோமோ அதுலயே இருந்துருக்கலாம் போல் இருக்கு இதுல ஒண்ணுமே புரியல அதையும் விட்டுட்டோம் அதையும் விட்டுட்டோம் இதுவும் ஒண்ணும் புரியல அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க அது போயிடுமா இன்னமும் மிஸ் பண்றோம்னு நமக்கு தோன்றது இல்ல அடிக்கடி சில பேருக்கு அதெல்லாம் அது சரி இல்லையு சொல்லி இதுக்குள்ள நுழைஞ்சோடனே இது டோட்டலா புரியாது இது புரியல என்ன ஒன்னா அதுவும் போயிடுத்து இதுவும் போயிடுச்சு இதோ ப்ரஷ்டா ததோ ப்ரஷ்டகா ரெண்டும் கெட்டானா இப்படி ஆயிட்டேனே அப்படி வரவே வராது ஆன்மீகத்துல ஒரு நாளும் அதான் சொன்னேன் நம்ம ஒரு நாளைக்கு வந்திருந்தாலும் அந்த புண்ணியம் விடாது ஒருவேளை வந்திருந்தாலும் அந்த புண்ணியம் விடாது இருக்கட்டும் அப்ப அந்த சகுண பிரம்ம உபாசனை பண்ண பண்ண என்ன ஆகும்னா மனசுல ஒரு ஒருமுகப்பாடும் அந்த விஷ்வரூப உபாசனை பண்றதுனால பிராட் அவுட்லுக் சொல்ற மாதிரி சொல்லக்கூடிய மனப்பான்மை வந்துடும் நம்ம எல்லாரையும் நல்லவங்களையும் அக்செப்ட் பண்ணிப்போம் தர்மமானவர்களையும் அக்செப்ட் பண்ணிப்போம் தர்மமானவர்களோட ஒட்டி உறவாடுவோம் அதர்மமானவர்களோட அவங்களோட ஒட்டி உறவாடாட்டாலும் வெறுப்பில்லாமல் வாழ்வோம் அப்படி ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை நமக்கு வந்துடும் ஒரு விஸ்தாரமான விஷாலமான புத்தி அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் சித்த ஏகாகிரதா சித்த விஷாலதா சித்தம் நல்ல விஷாலம் ஆயிடும் மனசு ரொம்ப பிராட் மைண்ட் ஆயிடும் இதெல்லாம் ஆனத்துக்கு பிறகு சாஸ்திரம் அதுக்கு பிறகு சொல்லுகிறது இந்த பக்குவத்தைெல்லாம் பெற்ற பிறகு தகுந்த குருகிட்ட போய் ஆத்மாவை பற்றி ஈஸ்வரனை இந்த உலகத்தை பற்றின உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுறது அதுக்கு பேர் ஞான பேர் அந்த பகுதிக்கு தான் இப்போ நம்ம வரப்போகிறோம் அதனால் கர்மயோகா ஓவர் இப்போதைக்கு நீங்கள் இப்படி வச்சுக்கணும் இந்த டெக்ஸ்ட்டு படிக்கிறதுக்காக கர்மயோகம் நிறைவு பெற்றது உபாசனைகளும் நிறைவு பெற்றன அப்படி இதுக்காக வகுப்புக்காக நம்ம என்ன ஆரம்பிக்கவே இல்லை ஆஸ்திமே தகராறு ஆரம்பிக்கவே இல்லை அந்த உபன்யாசத்துக்காக வேண்டி இப்போ புரிஞ்சுக்கணும் கர்மயோகம் நிறைவு ஆஸ்திக்யம் ஓவர் கர்ம கர்ம அனுஷ்டானம் ஓவர் கர்ம யோகம் ஓவர் உபாசனையும் நிறைவு பெற்ற அதுக்கு பிறகு என்ன பண்ணணுமா தத் விஜயானார்த்தம் சகுருமே அபிகச்சேத்துன்னு சொல்கிறது தான் அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்காக அந்த தகுந்த குருவை நாட வேண்டும் நல்ல ப்ராப்பர் டீச்சர் சரியான குருவை நாடி உண்மையை தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ணர் கீதையில் சொல்றார் பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அந்த உண்மையை நீ அறிந்து கொள் உள்ளதை உள்ளவாறு உணர்ந்த ஞானிகள் உனக்கு அதை புரியும் வரையில் உபதேசம் பண்ணுவார்கள் இது நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம் புரியும் வரையில் அதுல அர்த்தம் அது இருக்கு அது ஒன்றும் சந்தேகம் ஆகையினால பணிவோட குரு கிட்ட போய் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்ப அவர் இல்லாததற்கு இருப்பு கிடையாது இருப்பது இல்லாமல் போவதில்லை இந்த இரண்டின் உண்மையை உள்ளதை உள்ளவாறு தெரிந்து கொண்டவர்களே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லி நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் சொல்லுவார் தெரியாது நாசத்தோ வித்தியதே பாவா நாபாவோ வித்தியதே சதா உபயோரப்பை திருஷ்டோந்தோ தத்துவதர்ஷிமே சத்து அசத்தாகாது அசத்து சத்தாகாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதான் உனக்கு சொல்ற விதமா சொன்னா உனக்கும் புரிய கூடும் பக்குவம் இருந்தால் அர்த்தம் அப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக குரு கிட்ட போகணும் வேதம் சொல்லுகிறது மனிதன் வாழ்க்கையில் வேத மனிதன் வாழ்க்கையில் உலக விஷயங்களில் ஈடுபடுகிறான் காலப்போக்கில் எதனிடமிருந்தும் அவனுக்கு நிம்மதி கிடைப்பதில்லை என்பதை நன்கு புரிந்து பிறகு உண்மையான நிம்மதியை அடைய முடியாது என்று தெரிந்து கொண்டு நிம்ம அடையப்படுவது எதுவுமே அழிந்து விடுகிறது என்பதை தெரிந்து கொண்டு ஆனால் மனதிலே ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது ஆனால் அடைய முடியாது என்பதால் அதை அறிந்து கொள்ளத்தான் முடியும் என்று கருதி அறிந்து கொள்ள செல்லுகிறான் என்று சொல்லுகிறது நான் எல்லாத்தையும் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன் வெகு சுருக்கமாக சொல்லியிருக்கேன் அதாவது இன்பத்தை நிலையான இன்பத்தை நாம் அடைய முடியாது அறிந்து கொள்ளத்தான் முடியும் இது ஒரு முக்கியமான வார்த்தை நிலையான இன்பத்தை நாம் அடைய முடியாது அறிந்து கொள்ளத்தான் முடியும் அடையப்படுவது எதுவுமே அனித்தியமாகிறது ஆகவே ஆனந்தம் அடையப்படுவதல்ல துக்கப்படும் பொழுதும் நாம் ஆனந்த வடிவமே என்று சொல்லுகிறது சாஸ்திரம் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதும் நாம் ஆனந்த ஸ்வரூபமே இன்பத்தை அடைந்து கொண்டிருக்கும் பொழுதும் ஆனந்த ஸ்வரூபமே அறியாமையினால் உலக இன்பத்தையும் துன்பத்தையும் உண்மை என்று ஒருவன் நம்புகிறான் ஆனந்த வடிவமாக இருந்து கொண்டே நான் துன்பப்படுகிறேன் என்று தவறாக சொல்லுகிறான் இதிலிருந்து என்ன தெரிகிறது ஆனந்த வடிவமாகவே நான் இருக்கிறேன் என்றால் எனக்கு ஏன் அது தெரியவில்லை அப்படி கேளு நியாயம் அடையணும்னு நினைக்காது ஆனந்த வடிவமாகவே நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அது ஏன் எனக்கு தெரியவில்லை அப்போ தெரியவில்லைங்கிறது புரிஞ்சிடுதில்லை அடைய வேண்டியதில்லைன்னு தெரிகிறது இல்லை அதைத்தான் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றித்தான் ஞானயோகம் சொல்லுகிறது மாலை வகுப்பில் மேலும் பார்ப்போம் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவசிஷியாந்திஷாந்திஷாந்திஹரி ஓம்